அழகம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரும் தமது தோல் மீது எதுவும் இல்லாதிருக்க ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தோழ வேண்டாம் இதை அபு உரையரலாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்